ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வைசாக்க மஹாத்மியம் என்கிற ஒரு பகுதியை இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த வைசாக்க மாசத்தை அனுசரித்து பார்த்துன்னு வரோம் ஒரு முக்கியமான தர்மத்தை ஒரு சரித்திரம் மூலமாக வியாசாச்சாரியால் காண்பிக்கிறார் நாரத சுவாமி அம்பரீஷர் என்பவருக்கு உபதேசிப்பதாக அமைஞ்சிருக்கு தர்மவர்னர் என்பவர் இந்த கலியினுடைய பிரபாவத்தை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறின்றே போகிற துவீபத்துக்கு துவீபம் மாறின்றே போகிற பொழுது ஓர் இடத்துல தத்ராபசத்து ஜ மகான் கோரானு சிராமியமானாம்ச கர்மபிஹி ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரே அழுக சத்தம் கேட்கறது ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ஹூனு அழுதுன்னு சத்தத்தை கேட்டார் தர்மவர்னர் தாவதா ருதமா நாம் பதத்தஹா பதிதான பி அவர்கள் கத்துறதை பார்த்தால் குக்கூறல் கூக்கூறல் விடுற மாதிரி இருக்குது காப்பாத்துங்கோ காப்பாத்தனம் காப்பாத்தனம்னு அப்படி கேட்கறது மாதிரி அவருக்கு தெரிஞ்சது எங்கேயோ பள்ளத்தில் விழுந்தவர்கள் கிணத்தில் விழுந்தவர்கள் ஆற்றில் அடித்து கொண்டு போகிறவர்கள் எப்படி சத்தம் போடுவாரோ அப்படி போடக்கூடியதான சத்தம் அவர் காதில் விழுந்தது தத்ராபது தஸ்திரா பசாந்த கூப்பே பதிதான் சுவான் பித்ரு நகா பார்த்தால் ஒரு பாழடைஞ்ச கிணறு பக்கத்தில் அந்த கிணத்துல பார்த்தால் ஸ்திரீகள் புருஷர்கள் ஆண்கள் பெண்கள்னு வஸ்திரம் இல்லாமல் தலகுப்புற காலில் ஏதோ கொடி சுற்றி தொங்கிறத பார்த்தார் கூட்டங்கூட்டமாக தூர்வா கிராலம்பினோதீனான் தூர்வாட்சே தேங்கிதான் ததா பிராப்த கோபு தூர்வா மூலம் கட்டுக்கட்டாக அருகம்புல் முளைச்சி அந்த கிணத்துக்குள்ள போறது அந்த அருகம்புல்ல தன்னுடைய கால்கள் சுத்தப்பட்டு தலகுப்புற தொங்கின் ஆண்கள் பெண்கள் இதை பார்த்து யாராக இருக்கும் இவர்கள் எல்லாம் அப்படின்னு யோஜனை பண்ணி பக்கத்துல வந்து பார்த்தால் மேல ஒருவர் தொங்கின்னு இருக்க கொத்தா ஒரு கொடியோடு சேர்ந்து கீழே தொங்குறது தேன பாகத்திரயம் சாத்தம் ஏகோ பாகோ விசேஷிதா தந்திருஷ்டா தேயமானம் மூலம் துக்கே நகரிஷினா அந்த அருகம்புல்லு அந்த கொத்தான அருகம்புல்ல அவருடைய கால் கட்டப்பட்டிருக்கு ஒரு கால் கட்டப்பட்டிருக்கு இன்னொரு கால் ஒரு பக்கம் இழுத்துன்னு இருக்கு அந்த அருகம்புல் மேலே மரத்திலிருந்து கீழே இறங்கி வருது அந்த மரத்தின் மேலே ஒரு எலி அந்த வேற கடிச்சின்றிருக்கு அந்த அருகம்புள்ள கடிச்சின்றிருக்கு பாதி அளவுக்கு கடிச்சாச்சு இன்னும் பாதிதான் இருக்கு அது பூராவும் கடிச்சு முடிச்சதுன்னா அருந்து இப்போ இந்த கிணத்துக்குள்ள விழப்பூரா அதோ திருஷ்டா சாந்த கோபம் மகா ஹோரம் கர்மணாப்தம் சுதுக்கிதாக அக்ரே சாப்பி துருத்தாரம் அவலம்ப விவர்ஜிதம் தான் திருஷ்டுவாவிஸ்மிதோ பூத்வா தயாலகு வாக்கியம் அப்ரவீத்து இந்த கிணத்துக்குள்ள விழப்போகிறார் கிணறு எப்படி இருக்குன்னு எட்டி பார்த்தால் அடித்தளமே தெரியல ரொம்ப தூரம் போகிறது அந்த கிணறு விழுந்தார் நிச்சயமாக இவர் பழைக்க மாட்டார் போல இருக்கே அப்படின்னு அனைவரையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு கருணையோடு கூட அவர்களை பார்த்து பேசுகிறார் கர்மனா நீங்கள் எல்லோரும் யாரு ஏன் இப்படி கட்டப்பட்டிருக்கேள் யாரினால் இப்படி கட்டப்பட்டு தொங்கரேள் அப்படின்னு கேட்ட கசிய கோத்திரே சமுத் பன்ன கதம்வோ முக்திரூர்ஜிதா நீங்கள் எல்லோரும் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்ன வம்சம் நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி தொங்கின் இருக்கேள் ஏதத்யூஜம் வதத்தும் சர்மபோத பவிஷதீ இதை எனக்கு சொல்லணும் என் கண்ணலைப்பட்டதுனால இதை பார்த்துட்டு வெறும்னா போகணும்னு எனக்கு தோணல கேட்கணும்னு தோன்றதுனால கேட்கிறேன் யார் நீங்கள் எல்லோரும் சொல்லணும்னா தேவ முதித்தாஸ்தேன பிதரோத சுது தமூச்சு தர்மஸ்ருதி புரஸா இப்படி யாராவது கேட்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார எதிர்பார்த்துன்றிருந்தவர்கள் அவர்கள் இவன் கேட்டவுடனே ஆஹா இவர் ஒத்தராவது வந்து நம்மளை பற்றி கேட்குறாரு நான் சொல்கிறேன் நாங்கள் எல்லோரும் யாருன்னு சொல்கிறோம் கேளுங்கோன்னு பேச ஆரம்பித்த வயம் ஸ்ரீவத் சகோத்ரியா புவிசந்தான வர்ஜிதாக பிண்டஸ்ராத்த விஹீநாச்ச தேனபச்சா நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அவருக்கு வருத்தமாக போயிட்டுது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏன் இத்தனை பேர் இங்கே தொங்குறான் நாங்கள் ஸ்ரீபத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் புவி சந்தான வர்ஜிதாக ஏன் தொங்குறோம் அப்படின்னா அதற்கான கர்ம பலனை சொல்கிறேன் கேளுங்கோ குழந்தைகள் இல்லை சந்தானம் இல்லை பிண்டஸ்ராத்த விஹீநாஸ்ட தேனப்பச்சாமகேமயம் ஆகையினாலே நாங்கள் வாழ்ந்த வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி வாழ்ந்துட்டோம் வாழ்ந்து முடித்த பிறகு எங்களுக்கு கர்மாக்கள் இல்லாமல் போயிட்டது ஸ்ராத்தம் இல்லாமல் போயிட்டது பிதிருக்கர்மாக்கள் தர்ப்பணம் இல்லாமல் போயிட்டது ஏன்னா புத்திரன் இல்லையே சந்தானம் இல்லை பொண்ணோ பிள்ளையோ இருந்தால் மேற்கொண்டு செய்வா அதெல்லாம் எங்களுக்கு இல்லாததுனால தேன பச்சியாமகேவயம் நாங்கள் பித்ருலோகத்தை போய் சேரவே இல்லை அடையவே இல்லை இந்த கிணத்தில் வந்து தூங்கின் இருக்கும் ஜாத்த்பாப்பை கலவுயுகே நாஸ்மாக பிண்ட தத்த அஸ்திவம்சே பாப்பட்சே எங்களுக்கு சந்தானம் இல்லை குழந்தைகள் இல்லை அதை பற்றின எண்ணமும் எங்களுக்கு இல்லை நமக்கு குழந்தைகள் இல்லையே மேற்கொண்டு நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிறத பற்றி நினைக்கல கலியனுடைய தோஷமோ என்னமோ தெரியல அப்படியே வாழ்ந்துவிட்டோம் நாம் இருக்கோம் நாம் இருவர் நமக்கே நிறுவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வேடிக்கையாக சொலது லாரியில் பின்னாடி எழுதியருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்படி எழுதியிருந்ததுன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எழுதியிருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு எழுதியிருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நாமே இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்னு எழுதியிருந்தது இப்போ காலம் போகிற போக்க பார்த்தா இப்போல்லாம் என்ன எழுதணும் அப்படின்னா நானே ஒருவர் எனக்கேன்னு இன்னொருவர் அப்படின்னு கேட்குற அளவில் ஆயிட்டது இன்றைக்கி அது மாதிரி நாம் ரெண்டு பேர் இருக்கோம் நமக்கேன்னு இன்னொருத்தர் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இருந்துட்டோம் ஏதோ ஒரு பாப்பகர்மாவனாலே இந்த கலியனுடைய தோஷ தோஷத்தினாலே எங்களுக்கு பிதகர்மாக்கள் சரியாக செய்யப்படாமல் முறையாக செய்யப்படாமல் இந்த கணத்தில் வந்து தொங்கும்படியாக ஆயிட்டது நாஸ்மாக்கம் பிண்டத பிண்டதாஸ்தி எங்களுக்குன்னு ஏதோ ஒரு காலத்தில் பிண்ட பிரதானம் பண்றத்திற்கு ஒருவருமே போயிட்டது வம்சே பாபா கஷயங்கதே இன்ன நாங்கள் தான் அதை பற்றி நாளைக்கு நமக்கு யார் செய்வா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லாததுனால உனக்கு ஒருவரும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஈஸ்வரனே தீர்மானிச்சுட்டார் போல அதான் இப்படி ஆயிட்டோம் தேனாந்த கோபே பதனம் நிஸ்தந்தூணாம் துராத்மனா இப்படி அருகம்புல்ல கால் கட்டப்பட்டு தொங்கியிருக்கு எங்களுடைய உடம்பு பாரத்திற்கும் கட்டப்பட்ட அருகம்புல்லனுடைய பாரத்தும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு என்னைக்கு இருந்தாலும் அருந்து போயிடும் நாங்கள் கீழே விழுந்தால் திருப்பி எந்த லோகத்திற்கு எந்த பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எப்படி போறோம்னு தெரியல ஏகோஹி வர்த்த தேவம்சே தர்மபர்ணோ மகா யசா சவிரக்த சவிரக்தா சரண்நேகா நகாரகஸஸ்தியம் உபேஜவானு இப்படி ஒரு ஒருத்தர் கூட இல்லை எங்களுக்கு சிராத்தம்னு பண்ணுறதுக்கு அதை பற்றி நாங்கள் யோசிக்கலை அப்படி போனதுனால நாங்கள் அனைவரும் தொங்கின் இருக்கோம் சமீபத்தில் எங்களுக்கு ஒரு விஷயம் காதில் விழுந்தது எங்களுக்கு இன் உங்களுடைய வம்சத்தில் எங்களுடைய கோத்திரம் பெயரை சொல்லி பிண்டப்பிரதானம் பண்ணுற மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு சமீபத்தில் தெரிஞ்சுது அவன் பேர் தர்மபர்ணன்னு பேர் சவிரக்தகா சரண் நேகா அவன் கல்யாணம் கார்த்திகே செய்துக்கல்ல கிரகஸ்தர்மத்திற்கு போகல்ல ஒன்றுமே செய்யலை வைராக்கியம் வந்துட்டது அப்படின்னு இங்கேயோ திரிஞ்சின்னு இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு காதலை விழுந்தது அப்படின்னு அந்த கிணத்துல தூங்கின்னு இருக்கிற அந்த பிரேத்தங்களாக உள்ள பித்திருக்கள் சொன்னான் இதை இவர் கேட்டவுடனே பகீர்னு ஆயிட்டது மேற்கொண்டு இவர் பேச ஆரம்பித்தார் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்